வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி தொன்னூத்தி ஏழாவது செய்தித் தேவை மே இருகாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளிடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக தமிழக அரசுக்கு விளக்கம் அளிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகமும் தமிழக அரசை விளக்கம் கேட்டுள்ளது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே தூத்துக்குடியில் நேற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதில் ஒரு இளைஞர் பலியானார் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு எதிரான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆலை விரிவாக்கத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் எஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன இதில் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும் ஈரோடு மாவட்டம் இரண்டாம் இடத்தையும் விருதுநகர் மாவட்டம் மூன்றாம் இடத்தையும் பிடித்தன தமிழகத்தில் ஆயிரத்தி நூறு மதுக்கடைகளை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது நிபா வைரஸ் வேகமாக பரவி வருவதன் காரணமாக தமிழக கேரள எல்லைகளில் கன்னியாகுமரி கோவை நீலகிரி தேனி ஆகிய நான்கு மாவட்டங்களில் உசார் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவின் முதல்வராக திரு குமாரசாமி நேற்று பதவியேற்றுக் கொண்டார் காஷ்மீர் பகுதிகளில் தாக்குதல் நடத்துமாறு பயங்கரவாத அமைப்புகளை பாகிஸ்தான் தூண்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இந்தியா கடைபிடித்து வரும் நட்புறவால் அமெரிக்காவுடனான நல்லுறவில் பாதிப்பு ஏற்படாது என்று பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் ராம் மாதவ் தெரிவித்துள்ளாா் நிபா வைரஸ் பரவுவதை தடுக்க எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் வதந்திகளை நம்பாதீர்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார் பண மோசடி வழக்கு தொடர்பாக பீகார் முன்னாள் முதல்வர் ராபிரி தேவியின் வாக்குமூலத்தை சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனா் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அமலாக்கி இன்னும் ஒராண்டு கூட பூர்த்தியாகாத நிலையில் போலியான பில்கள் மூலம் சுமார் நாநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு உள்ளீட்டு வரி பயணம் பெற்று மோசடி செய்துள்ளதை சரக்கு மற்றும் சேவை வரி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் மகாத்மா காந்தியின் பிறந்த அக்டோபர் இரண்டாம் தேதி ரயில்களில் சைவ உணவு மட்டுமே வழங்குவது என்ற திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அதனை ரயில்வே நிர்வாகம் கைவிட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் தூத்துக்குடி படுகொலையை கண்டித்து லண்டனில் வேதாந்தா குழுமத்தின் தலைவர் அனில் அகர்வால் வீடு முன்பாக தமிழர்கள் போராட்டம் நடத்தினர் குஜராத்தில் வெளிநாட்டு நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள புதிய அனல் மின் நிலையத்துக்கு எதிராக அந்த மாநில மக்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது ஈரான் தனது நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அந்த நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் உலக நாடுகளின் சார்பில் முடிவுகளை எடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு அதிகாரம் இல்லை என்று ஈரான் அதிபர் ஹசன் ரவுஹானி தெரிவித்துள்ளார் தேசப்பற்றை ஊக்குவிக்கும் வகையில் சீனாவில் உள்ள அனைத்து மசூதிகளிலும் தேசிய கொடியை பறக்கவிட வேண்டும் என சீனா உத்தரவிட்டுள்ளது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்ட நூற்றி நான்கு முன்னாள் ராணுவ அதிகாரிகளுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பரவி வரும் மர்ம காய்ச்சலால் பதினைந்து பேர் பலியாகியுள்ள நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது தேயிலிருந்து பெறப்படும் துகள்கள் மூலமாக நுரையீரல் புற்றுநோய் செல்களை அழிக்க முடியும் என அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இதேபோல போலியோ நோயை குணப்படுத்த ஒரே ஒரு ஊசி மருந்து போதும் என அமெரிக்க நிபுணர்கள் புதிய கண்டுபிடிப்பின் மூலம் நிரூபித்துள்ளனர் வணிகச் செய்திகள் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த ஏழு மாதங்களில் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதில் பாதிக்கு மகாராஷ்டிரா தமிழ்நாடு குஜராத் ஆகிய மாநிலங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பிரச்சினைக்கு இந்த வாரத்துக்குள் தீர்வு காணப்பட மத்திய அரசு அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் மாநிலத்துக்குள் நடைபெறும் சரக்கு போக்குவரத்துக்கான ஈ வே ரசீது நாடு முழுவதும் ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது ஏர் இந்தியா நிறுவனத்தை அதிக தொகைக்கு யார் ஏலம் கேட்டிருக்கிறார்கள் என்னும் விவரம் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் தெரியவரும் என விமான போக்குவரத்து துறை செயலாளர் ஆர் சௌபே தெரிவித்துள்ளாா் கிஷோர் பியானி தலைமையிலான பியூச்சர் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திலிருந்து பாரதி குழுமம் வெளியேறியிருக்கிறது இந்த நிறுவனத்தில் வைத்திருந்த பதிமூன்று புள்ளி ஆறு நான்கு சதவீத பங்குகளை இருநூற்றி கோடி ரூபாய்க்கு பாரதி நிறுவனம் வீற்றிருக்கிறது விளையாட்டு செய்திகள் கொல்கத்தா சர்வதேச செஸ் தொடரில் இந்தியாவின் நாராயணன் ஸ்ரீநாத் முதலிடம் பிடித்தாா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிக்கு பதக்கம் வெல்லும் சிறந்த வீரர்களை உருவாக்கும் வகையில் நூற்றி முப்பத்தி ஐந்து இளம் வீரர்களுக்கு துப்பாக்கிச் சுடுதலில் சிறப்பு பயிற்சி அளிக்க துப்பாக்கி சுடும் வீரர் ககன் நரங் திட்டமிட்டுள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு ஹாரி கேன் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளாா் இலங்கைக்கு எதிராக நடைபெறவுள்ள டெஸ்ட் தொடரில் எந்தவித மாற்றமும் நடைபெறாது மூன்று போட்டிகளும் ஏற்கனவே அறிவித்த கால அட்டவணைப்படியே நடைபெறும் என மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது திரைச்செய்திகள் ரசூல் பிரீத் சிங் தமிழ் தெலுங்கு படங்களில் பிஸியாக இருக்கிறார் கார்த்தியுடன் ஜோடி சேர்ந்த தீரன் அதிகாரம் ஒன்று நல்ல வசூல் பார்த்தது இப்போது செல்வராகவின் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் என்ஜி படத்தில் நடிக்கிறார் மேலும் இரண்டு புதிய படங்களிலும் ஒப்பந்தமாகியுள்ளாா் வரும் ஜூன் மூன்றாம் வாரத்தில் மகாநதி தெலுங்கு திரைப்படம் முதியோர் இல்லங்களில் வசிப்பவர்கள் பார்க்கும் வகையில் திரையிட்டு காட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சாவித்ரியின் பழைய ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து ரசிக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யுனிசெப் தூதராக உள்ள நடிகை பிரியங்கா சோப்ரா வங்கதேசத்தில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாமிற்கு சென்றார் அங்கிருந்த குழந்தைகளை சந்தித்து அவர்களுடன் பேசி மகிழ்ந்தார் விஸ்வாசம் படப்பிடிப்பின் போது அஜித்துக்கு காலில் ஏற்பட்டது ஏற்கனவே ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ள காலில் அடிபட்டுள்ளதால் அவர் அவதிப்பட்டு வருகிறார் கவுதம் கார்த்திக் நடிக்கும் தேவராட்டம் படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் ஆரம்பமாகியுள்ளது இத்துடன் நட்டணியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நற்றினை டாட் ஓ ஆர் ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் டெலிகிராம் செயலியிலும் நற்றினையை சுவைத்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்